ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா தஸ்மை ஸ்ரீ குரவே நமையன்பர்களே தர்மயே வகதோஹ்தி தர்மோ ரக்ஷதி ரட்சித தர்மத்தை கடைப்பிடிப்பவனை தர்மம் என்றென்றும் பாதுகாக்கும் விருப்பு வெறுப்பற்ற முறையான சீரிய வாழ்க்கையே தர்மம் எனப்படும் காலை எழுந்தது முதல் இரவு உறங்கப் போகும் வரை சாஸ்திரங்கள் சொன்னபடி வாழ்வதே தர்மமாகும் குழந்தை பிறந்து சிறிது விவரம் தெரியும் பொழுதே தாய் தந்தையரிடமிருந்து அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை தன்மையிலிருந்து தர்மத்தை கற்றுக்கொள்கிறது பெரியோர்களுடைய தர்ம வாழ்க்கையை பார்த்தே நாம் தர்மத்தை கற்றுக்கொள்கிறோம் எத் எதாச்சி சிரேஷ்டா தத்த தேவே தரோ ஜன சய பிரமாணம் குருத்தே லோகஸ்ததனுவர்த்தே இந்த ஸ்லோகம் பகவத்கீதையில் பகவானால் உபதேசிக்கப்பட்டிருக்கிறது பெரியோர்கள் மேலோர்கள் எதை எதை கடைபிடிக்கிறார்களோ அதை அதையே அவரோடு இருக்கக்கூடிய மற்ற ஜனங்களும் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் எதை பிரமாணம் அதாவது அறிவை தரும் சாதனமாக கருதுகிறார்களோ அதைத்தான் அவர்களுடன் வாழ்கின்ற மற்றவர்களும் கடைபிடிக்கிறார்கள் பின்பற்றுகிறார்கள் நன்கு சிந்திக்கும் ஆற்றலை பெறும் பொழுது நாம் எதற்காக தர்மத்தை கடைபிடிக்கிறோம் என்ற அறிவு நமக்கு வழங்கப்படுகிறது சோதனாலக்ஷணார்த்தோ தர்மஹா இதை செய்ஸ்திரம் எதை உபதேசிக்கிறதோ அது தர்மம் இதை செய்யாதே என்று சாஸ்திரம் எதை உபதேசிக்கிறதோ அது அதர்மம் செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும் செய்ய வேண்டியதை தவறாக செய்தால் அந்த காரியம் கெட்டுவிடும் செய்ய வேண்டியதை செய்யாவிட்டாலும் வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகமாகிவிடும் செயற்பாலதோறும் அரணே ஒருவர்க்கு உயர்ப்பாலதோறும் பழி கட்டாயம் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டியது அறம் எனப்படுகின்ற தர்மந்தான் அதுதான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை கொடுக்கும் எப்பொழுதும் பெரியோர்கள் படித்திருப்பதை செய்யவே கூடாது அறத்தினூங்கு ஆக்கிரமம் இல்லை அதனை மரத்தலின் ஊங்கில்லை கேடு தர்மத்தை கடைபிடிப்பதை காட்டிலும் நமக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுப்பது வேறொன்றும் இல்லை அதனை மறந்து கடைபிடிக்காமல் இருப்பதை காட்டிலும் நமக்கு கெடுதலை செய்து கொள்வது வேறொன்றும் இல்லை இவையெல்லாம் திருவள்ளுவர் திருக்குறளிலே அற்புதமாக அருளி செய்திருக்கிறார் இறைவன் வேதங்களின் வடிவாக அறம் எனப்படும் தர்மத்தின் வடிவாக விளங்குகிறான் அறமும் அறிவுமே மனித உடலின் சிறப்பு அறத்தை கடைப்பிடித்தல் மன வலிமையை அருளுகிறது ஆரோக்கியமான வலிமையான மனதை தர்மம் எனப்படும் அறமே வழங்குகிறது மன தெளிவையும் மன உறுதியையும் மன வலிமையையும் மனதை ஆளும் தன்மையையும் அறந்தான் அருள்கிறது முறையான வாழ்க்கை முறையே அறம் என்று கூறியிருக்கிறோம் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களாகிய நாம் சாஸ்திரங்களுக்கு கட்டுப்பட்டு நமது விருப்பு வெறுப்புகளை அறவே விட்டுவிட்டு அறத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து தர்ம நிஷ்டர்களாக அறம் வளர்க்கும் நம்பிகளாக வாழ வேண்டும் அறத்தில் நிலை வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் மனதை வசப்படுத்தி மனதை பண்படுத்தி மனதை வெல்லும் அற நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவனிடம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் ரக்ஷிதா தர்மஹா ஏவ இரட்சதி கடைபிடிக்கப்பட்ட தர்மமே நம்மை காப்பாற்றும் கடைப்பிடிக்கப்பட்ட தர்மமே நமக்கு துன்பம் வராமல் பாதுகாத்து பேரின்பத்தை அளித்து நிலையான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கும் தர்மமே வெற்றி அடையும் அறமே வெற்றி கொள்ளும் நாம் அனைவரும் வாழ்க்கையின் சட்ட திட்டங்களை மதித்து வாழக்கூடியவர்களாக விளங்க ஆதி குரு ஸ்ரீ பிரஜா தட்சிணாமூர்த்தி அனைவருக்கும் அருள் புரியட்டும் நாம் அனைவரும் அறத்தை கடைப்பிடிப்பதிலே வாழ்க்கைக்குரிய சட்டங்களை அன்போடு தெளிவோடு கடைபிடிக்கக்கூடிய தன்மை படைத்தவர்களாக அதாவது தர்ம நிஷ்டர்களாக ஈஸ்வர பக்தர்களாக தேசபக்தர்களாக விளங்க ஆதி குருநாதர் என்றென்றும் அருள் புரியட்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்